तापत्रय சச்சிதானந்தூபாய விஸ்வோத்பதிஹேதவே தாபத்தயவிநாசாயீகிருஷ்ணாய் ஹரேரத்மணு திளச்சேம் பிரபுத்தர் மேலும் பாகவதர்மங்களை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் அதாவது அத்த கர்மனகா ஹரேஹே ஜென்ம கர்ம குணானான் சிரவணம் கீர்த்தனம் தியானங்கிற அத்தமான செயல்களையெல்லாம் செஞ்ச செய்து கொண்டிருக்கின்ற செய்யப்போகிற பகவான் மகாவிஷ்ணுவினுடைய ஹரியினுடைய ஜன்ம கர்ம குணானாஞ்ச ஒவ்வொரு அவதாரம் அந்த அவதாரத்தில் பண்ணின காரியங்கள் செயல்கள் அதில் அந்த பகவானுக்கு இருந்த குணங்கள் ஹரியனுடைய அவதார மகிமைகள் இதெல்லாம் என்ன பண்ணணும் பெரியவர்களிடத்துலேருந்து கேட்கணும் சிரவணம் பண்ணணும் அது மாத்திரமில்லை அந்த அதை சொல்லணும் கீர்த்தனம் கீர்த்தனங்கிறது நாம் சொல்லி கொடுக்கறதுங்கிற அர்த்தத்தில் வரும் தியானம்னா தனியாக இருக்கிற போது தியானம் பண்ணணும் பெரியவர்கள்ட்ட நாம் கேட்கணும் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை அழகாக சொல்லித்தரணும் யாரும் இல்லாத போது அந்த விஷயங்கள் எல்லாம் தனியாக படிச்சுன்னு தியானம் பண்ணிகிட்டுருக்கணும் அது மாற்றமில்லை வாழ்க்கையவே அவருக்கு ஒப்படைச்சு விடணும் ததர்த்தே அகில சேஷ்டிதம் ததர்த்தே ததர்த்தேன்னா ஹரியர்த்தே அந்த பகவானுக்காகவே நாராயணாயேத்தி சமர்ப்பயாமின்னு சொல்கிறோமே அது மாதிரி ததர்த்தே அந்த பகவான் பொருட்டே அகில சேஷ்டிதம் கர்ம கரோமி தத்ததிலம் சம்போ தவாராதனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காலையிலேருந்து ராத்திரி படுக்கப் போகிற வரைக்கும் எண்ணக்கூடிய எண்ணங்கள் பேசக்கூடிய பேச்சு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையுமே அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதாக அல்லது அவருடைய காரியங்களாகவே வச்சுக்கணும் காலையிலேருந்து இரவும் பகலும் எப்பவும் பகவானையே ஆராதனை பண்ணுறது அவரையே நினைக்கிறது அவரை பற்றியே பேசுறது இதுதான் பாகவத தர்மம் பக்தர்களுடைய சுவாவம் என்று பிரபுத்தர் நிமிச்சக்கரவர்த்திக்கு உபதேசிக்கிறார் அடுத்த ஸ்லோகமும் தொடர்கிறது அதை பிறகு படிக்கலாம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்